வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் சயந்தன் புலம்புரு படலம் பரஞ்சுடர் நெடும் கணை படுத்த பாயலில் வரும் சசி அணையதோர் வாழ்நுதல் சசி தரும் சிறு குமரனாம் சயந்தன் அவ்விடை அரும் சிறையிருந்தனன் அமரர் தம்மோடும் வாலிதாமர் வைப்பில் இந்திரன் கோலமாகிய தனிக்குமரன் வைகுதல் மேலை நாள் அமுது எழும் வேலை தன்னிடை நீலமாமுகில் உரை நீர்மை போலுமே மழை புறையவுணர் சூழ்வைப்பில் வால் ஒளி தழுவிய அமரருள் செயந்தன் மேயினான் கழித்தரு பணி பல கவரச் சோர் தரும் முழுமதி அதனிட முயல் உற்று எனவே வென்றிவில் இயற்றிய விஞ்சை நீர்மையால் கன்றிய கரம் என காவல் சாலையில் பொந்திகள் வல்லிகள் பூண்டு பற்பகல் தன் துணைத்தாள்களில் தழும்பு சேர்ந்துளான் இயற்படுமானமும் இகலும் நாணமும் ஐயல் அயல்பட வெம்பழி அனலம் சுற்றிட உயிர்பெரும் போதை நின்று உயிரலைத்திட துயர்பெறும் பறவையூடு அழுந்திச் சோறுவான் அண்டரும் சிறையினால் வீடும் அல்லதேல் எண்டரு முகம் பல இடருள் மூழ்களின் மண்டு தொல் பழியற வலிது துஞ்சுமால் உண்டனல் அமுதினால் அவை ஒழிந்துளான் தனிப்பரும் வெம்சினத்தகுவர் மன்னவன் பணிப்படு சிறைக்களம் பட்டுத் தம் உடல் துணிப்புறுவோர் எனத் துயர் கொண்டோர்கணம் கணிப்பருமுகங்களாகுவான் தேவியல் மரகதன் தெளித்து தீட்டிய ஓவிய உருவமா சுண்டதன்மையான் ஆவியம் புனலராதமரும் காவியம் வியல் மென்றொடை புலர்ந்த தேயனான் வியன்புகம் நூறுடன் மிக்க எட்டினுள் இயலுறு சிறுவரை எனினும் துஞ்சுமேல் மயல் சிறிது அகலுமால் மரபின் வைகளும் துயில் கிலன் ஆதலாளராத துன்பினான் நெஞ்சு அழி துன்பிடை நீட வைகளில் துஞ்சலன் வலிது உயிர் துறப்பு மாற்றலன் எஞ்சும் ஓர் இறைவரை இமையும் கூட்டலன் விஞ்சிய தவம் துயர் விளைக்குமாம் கொலோ இலங்கிய மரகதத்து என்று பொன்குலாய் நலம் கிளத்தன் வனப்பு இழந்து நாள் தொறும் சலம் கெழும் அவுணர்கள் தமை கண்டு அஞ்சியே கலங்கினன் உயிவகையாதும் காண்கிலான் சுந்தர மரகதத்தனது தொல்லுரு உழத்தலின் வீதுயிர்ப்பென வந்தெழு புகைபட மறைந்து கட்புனல் சிந்திட உடனுடன் திகழத் தோன்றுமால் முழுதுரு தன் துயர் முன்னி முன்னியே இழுதையறவுணரும் இறங்க ஏங்கூரா அழுதிடும் காப்பினோர் அச்சம் செய்தலும் பழுது கொல் என்று வாய்ப்புத்தும் பாணியால் இந்திரன் சசியடும் இருந்த போய் தந்தனர் பற்றினர் தமர் சிலர் முந்து ஒரு காவலோர் மொழிந்த பொய்வுரை அந்த மது அடையும் முன்னயர்ந்து வீழுமே ஐந்தறுநீழலை நினைக்குமாய் மலர் தந்தமென் பள்ளியை உண்ணும் தான் என புந்திகொள் மங்கையர் புணர்ப்பை உட்கொள்ளும் இந்திரப் பெருவளம் எண்ணிச் சோறுமே தன் இணையில்லதோ தருவின் நீழலுள் நல் நலம் துய்தியாம் நாளும் இன்புறும் பொன்னகற்பூழியாய்போங்கொலோ என உன்னிடும் தொன்மைபோல் உருவது என்றெனும் ஈண்டையில் அவுணர்கோன் ஏவத்தானைகள் சேன் தொடர் துறக்கம் மேல் செல்ல நாடியே கா தம் உருக்கறந்து போயினார் யாண்டயரோ எமை ஈன்றுளார் எனும் ஏ இன துறக்க நாடிழிந்து தொல்லை நாள் தாயொடு பயந்துள தந்தை பாரகம் போயினன் எனச் சிலர் புகழக் கேட்டனனாயிடை புகுந்தன அருகிலேனெனும் அண்டர்கள் ஒரு சிலர் அயர்வு கூற உட்கொண்டனர் ஏகினர் குறுகி எந்தையை கண்டனரே கொலோ கலந்துளார்கொலோ விண்டனரே கொலோ விளைவெனோவெனும் சீகரம் மிக்க சூர்செயர்த்துச் செய்திடும் ஆகுலம் முழுவதும் அறைய அம்மையோர் பாகமதுடையனம் பரமன் வாழ்வரை ஏகினே கொலோ எந்தை என்றிடும் பொருந்தலர் கண்ணுராப் பொருட்டுத்தம்முருக்கரந்தனரோ வழியிற் குறவர் கள்வற்பால் பொருந்தினரே கொலோ புவனம் எங்குமாய்த்திரிந்தனரே கொலோ தெளிகினேனெனும் மான் கிளர் சூரபன்மாவின் ஏவலால் ஏன் கிளரவுணர்கள் யாயைத் தந்தையை நான் கொடுப்பிணித்திவன் நல்கப் போயினார் காண்கிளரே கொலோ அன்புடை அம்மனை அத்தன் இயங்கிவர் வன்புடை அவுணர்கள் வரவு காண்பரேல் துன்புடை மனத்தராய்த் துளங்கி ஏங்கியே என்படுவார்கொலோ அருகிலேனெனும் பொன்னகற்கறிந்ததும் புதல்வன்னாகுமென்று அன்னையும் முதுநகத் தந்துதானவர் துண்டரும் சிறையிடு துயரும் கேட்ட பின் என் நினைந்து இறங்குமோ என்ற தாய் என்னும் பன்னெடு மாயைகள் பயின்ற தானவர் அன்னையுடத்தனை ஆய்ந்து பற்றிய முன்னுறக்கான்தகுறையின் உயிப்பினும் என்னுயிர் பின்னரும் இருக்கும் கொல்லெனும் ஆற்றரும் செல்லலுள் அழுந்தும் பான்மையான் மேற்றிகள் பரஞ்சுடர் விமலர் போற்றியே நோற்றனர் முத்தியின் நுழை குற்றார் கொலோ பேற்றினர் இருந்த சொற்பிறந்ததில்லெனும் தீங்கதிற்பகையொடு செருமுயன்ற நாள் தாங்கியற்கொண்டுழித்தந்தம் இற்றிட ஆங்கனம் வீழ்ந்ததால் அதற்கு மேற்பட யாங்கு சென்றது கொலோ யானை என்றிடும் பிறப்புருவைகளைத் தொட்டுப் பின்னரே இறப்புறுநாள்வரே யாவற்காயினும் உறப்படு துய்ப்பலாம் ஊழின் ஊற்றமால் வெறுப்பதென் அவுணரை வினையினேனெனும் தாவறு தொன்னகர் விழிய தந்தை தாய் ஆவி ஓடிந்திட அழியனோர் மகன் வீவரும் சிறைப்பட மேலை நாட்புரி தீவினை யாவதோ தெளிகிலேனெனும் துப்புரள் ஷடையினான் சூரக்கீரிலா அப்பெரு வரத்தினை அழித்தலால் அவன்மைப்பட விழிகிலன் வீடும் செய்கிலன் எப்பொழுது சிறை தீரும் என்றிடும் மற்றருவருக்கையும் நகரும் வாழ்க்கையும் விட்டனர் கடந்தனர் மேலையோரென உட்டெழிந்தகன்றிலன் உவர் பிணித்திடப்பட்டனே கொலோபாவியேனெனும் மாற்றலன் இவ்வுயிர் வசையுறாவகை போற்றலன் குறவர் பார் புகுந்த புன்கணை தேற்றலன் தமியனும் தெலுகிலன் சிறையாற்றலன் ஆற்றலனைய கோயெனும் துறந்ததோ பேரரன் தொலையுந்தீப்பவன் சிறந்ததோ மாதவப்பயனும் தேய்ந்ததோ குறைந்ததோ நன்னறி கூடிற்றோ கலி இறந்ததோ மறை சிவன் இல்லையோ வெனும் கூடலர் வருத்தலிற்குறவர் தங்களைத் தேடினர் விரைவுடன் சென்ற தேவர் போல் ஓடினர் புகா வகை ஒழிந்துளோரையும் வீடரும் சிறையிடை வீட்டினேனெனும் அந்தியின் மறைமொழி அயர்த்து வைகினன் சந்தி இல்வினைகளும் தழலும் ஓம்பலன் எந்தையை வழிபடும் இயல்பு நீங்கினன் முந்தையின் உணர்ச்சியும் முடிந்துளேனெனும் மெய் உயிரகன்றிட விழிகளேன் எனின் எய்யுரு மலக்கண் நீத்தினிதுமேவலன் வையுரு நெடும் புரிவடிவம் விந்தன பொய்யுடல் சுமந்தனன் புலம்புற்றேனெனும் சொல்லுவது என் பிற தொல்லை வைகளின் வினையின் பான்மையால் அல் உருள்மிடற்றின் எம் அடிகளே எமக்கு எல்லையில் இத்துயர் ஏற்றினான் எனும் ஆவியும் உலகமும் அனைத்துமாகியும் ஓவியும் கருணையின் உருக்கொண்டாடல் செய் தேவர்கள் தேவ சிவன் மற்ற அல்லதை ஏவர் என் குறை உணர்ந்து இறங்குவார் எனும் திருவெலாம் பிழைத்துச் சூருயிர் அறுவதும் அவுணர்கள் அவிந்து மாய்வதும் சிறை இது கழிவதும் தீர்கிலாவசை இருவதும் ஒரு பகல் எய்துமோவெனும் நூறொடர் கேள்வியோர் நுணங்கு சிந்தை சேர்க்கூருடை மதிமுடிக்குழகன் தன்னருட் பேருடையே நெனிற் பெருந்துயர்கடல் ஏறுவன் வினையினேற்கில்லை இத்திரமளப்பில எண்ணி எண்ணியே மெய்த்துயர் உழந்து வெய்துயிர்த்து விம்மியே அத்தலை சுற்றிய அமரர் யாவரும் தத்தம் இல் இறங்கு உறச் சயந்தன் வைகினான் கண்டகன் கராளன் மாபலன் சண்டகன் ஈசங்கனே சங்கன் ஆதியா என் தகும் அவுணர்கள் எண்ணிலோர்குழியி கொண்டனர் சிறைக்களம் குறுகி ஓம்பினார் ஆயதோர்காப்பினோர் அருமுகத்தனி நாயகன் தூதுவன் நணுகுமப்பகல் ஏயுருசையந்தனை இமப்பிலாரொடு காயெறியாமெனக்கனன்று சுற்றினார் மன்னா நங்கோன் தன் பணினில்லாமகவேந்தும் இந்நாடானும் யாண்டுருகின்றார் விரைவாகி சொன்னால் உய்வீரல்லது மாவி தொலைவிப்பேம் முன்னாளே போல் எண்ணலிறுண்மை மொழிகின்றார் என்னும் காலைக் கேட்ட சயந்தன் எம் ஆயும் மன்னும் வான் நின்று ஓடின கண்டாம் மற்றன்னோர் பின்னங்குற்ற தன்மையும் ஓராம்பிணி நோயுள் துண்ணும் தீயேம் யாவதும் உரைத்தும் சூழ்ந்து என்றான் விண்தோய் மன்னன் முன் ஒரு நாள் மெல்லியல் தன்னை கொண்டே போனான் என்று குறிக்கொள்ளேம் கண்டோமல்லம் கேட்டிலம் உள்ளம் கழிவெய்தப் புண் தோய்கின்றோம் என் சொல்வது என்றார் புலவோர்கள் சொற்றாருவ்வாறு அன்னது போழ்தில் துணிவு எய்தி உற்றார் போலும் இங்கு இவரெல்லாம் உளம் ஒன்றி எற்றால் உண்மை ஓதுவர் இன்னோர் என எண்ணா செற்றாராகும் காவலர் துன்பம் செய்கின்றார் வெண்ணம் சென்ன காயறி என்ன மிகுதிஞ்சொல் முன்னம் சொற்றே வைவர் வெழிப்பர் முரண் ஓடும் கண்ணம் செல்லத் தோமரம் உய்ப்பர் கடைகிற்பார் சின்னம் செய்வார் போல் உடன் முற்றும் சேதிப்பார் கண்டன் துண்டஞ்செய்திடுமங்கம் கடிதொன்றி பிண்டம் தன்னிற்கூட வெகுண்டே பேராற்றல் கொண்டம் கையால் வாழ்கொடு ஆர்பம் தண்டன் தன்னான் மோதுவரநோர்த்தலைகீற இத்தன்மைத்தாக்காவலர் யாரும் எண்ணில்லா மெய்துன்பத்தைச் செய்திடமைந்தன் பின்னோர்த்தங் கொத்துந்தானும் ஆற்றலனாகிக் குலைவெய்தி நித்தன் தன்னை உன்னி அறற்றா நிற்கின்றான் சீற்றத்துப் பல்படை கொண்டே செருபொழுது மாற்றத் துன்பம் பட்டதெல்லான் மெய் அழிவாகி ஈற்றுத்தன்மை சேர்ந்திலன் விண்ணோர் இறை மைந்தன் கூற்றில் பட்டுச் செல்லல் உழக்கும் கொடியோர்போ நெஞ்சினில் வாலறிவு எய்தினர் ஐம்புல நெறி நின்றும் எஞ்சியமேல் வினை பெற்று இலதே என இரு வண்ணம் தம் செய்யல் வெய்யோர் செய்யவும் மைந்தன் தமரோடும் துஞ்சிலன் ஊரும் பெற்றிலன் உற்றான் துயருன்றே மாடே சூழ்வார் தம்மொடு மைந்தன் சிறை புக்கான் காடே போனான் இந்திரன் ஏனோர் கவல் உற்றார் பாடே விண்ணோர் தம்பதம் முக்கண் பரன் நல்கும் வீடே அல்லால் துன்பரும் ஆக்கம் வேறு உண்டோ அந்தா வாழந்தோமரம் எக்கம் அடுதண்டம் முந்தாவுற்ற பல்படையாவும் முறிவைத செந்தார் மார்பிற் காவலர் கையும் திரல் எஞ்ச நொந்தார் இன்னா செய்வது நீத்தார் நுவல்கின்றார் வீவார் பின்னால் அல்லது வேறார் வினயத்தால் ஷாவார் என்றார் பேர் அமிர்துண்டார் தவம் மிக்கார் நோவார் நாம் இங்கு ஆற்றிய பாலான் நோய் நுந்தும் ஆவா யாதும் சொற்றிலர் என்று அற்புதம் உற்றார் இன்னோர் யாரும் ஐந்தனை வானோர் இனமோடு மெயின் நோவாகும் பாங்கின் கை நோவு எய்திவன்மையும் நீங்கிக் கவலுற்றார் முன்னோர் தம்பால் செய்தது உடன் சூழ்முறையே போல் அத்தகைய காவல் அவுணர் அவர்க்கு அணித்தாய் மொய்த்துவோரு சார் ஈண்டி முறை நீங்கள் அற்காப்ப எய்த்த அமரர் உடன் இந்திரன் செய் பண்ணாருள் உத்தமனாம் கண்ணுதலை உன்னிப்புலம்புருவா வந்திப்பவர் பவங்கள் மாற்றுவோயத்தேவர் சிந்தைக்கும் எட்டாச் சிவனே செழும் சுடரே இந்தப் பிறவியிடரு உழப்பச் செய்தனையோ வந்தித்தனின் புணர்ப்பையாரே கடந்தாரே கைநாகத்துக்கும் கயவாய்க்கும் நாரைக்கும் பைநாகத்துக்கும் படரும் சிலந்திக்கும் பின்னாகிய உயிர்க்கும் பேரருள் முன் செய்தனையால் என் நாயகனே எமக்கு ஏனருளாயே கங்கை முடித்தாய் கரைமிடற்றாய் கண்ணுதலாய் திங்கள் புனைந்தாய் சிவனே சிவனே என்று இங்கு நினது அடியேம் எல்லேங்களும் அறற்றல் நங்கள் உயிர்க்குயிராம் நாயகனி கேட்டில்லையோ பாசம் கொண்டு ஆவி பலவும் பிணிப்போனும் நேசம் கொண்டு ஆங்கு அதனை நீக்கி அருள் செய்வோனும் ஈசன் சிவன் என்று எம்பும் மறை நீ இழைத்து ஆசு ஒன்றும் இத்தீமையார் தவிக்க வல்லாரே அந்த நான்முகனும் நாடறிய பேராதியான பெருமான் உயிர்க்கெல்லாம் ஆராயின் நீ அன்றியாரே துணையாவார் வாராய்த் தமியேன் உயிரளிக்கவாராயே சீற்றம் விளைத்து முனம் தேவர் தொகையலைப்பான் கூற்றம் எனவே குறுகுற்ற அந்தகனும் ஆற்றல் இழப்பாகல் மார்பில் முத்தலை வேலேற்றியவன் நீ அன்றோ எமக்கு ஏன் இரங்கலையே ஏங்கியமரதிரிந்து ஓடவே துறந்த ஓங்கு குரண்டத்து உருக்கொண்ட தானவனை தீங்கு பெறத்தடிந்து சின்னமா ஓர் சிறையை வாங்கி அணிந்த அருள் இங்கு என்பால் ஞாலத்தினை அளித்த நான் முகனும் நின்று அவற்றைப் பாலித்தவனும் பிறரும் பணிந்து இறங்க ஓலக்கடலுள் உலகம் தொலைப்பவந்த ஆலத்தை உண்டாருள் என் பாலையர்த்தனோ மோடி தர வந்த முக்கன் உடைக் காளி ஓடி உலக உயிர்கள் உண்ணும்படி எழலும் நாடி அவள் வெறுவி நாணிச் இங்கு அணுகாதோ கையிலைப்புகழ் புக்கதேவர்தமைச் சற்றத்துடனடவே சென்ற சலந்தரனை ஒற்றைத் திகிரிப்படையால் உடல் பிளந்தே அற்றைப்பகல்லவரை அஞ்சலென்றாய் நீ என்றோ நந்துற்றகங்கை நதிசெறியும் காசிதனில் தந்திக் கொடியோன் தவத்தோர் தமைத்துறந்து வந்துற்றிடச் சினவி வந்தோலினை உரித்த அந்தக் கருணைக்கு அழியரேம்பற்றிலமோ ஈரஞ்சு சென்னீருபான்புயம் கொண்டோர் ஓரஞ்சரக்கர் உலகலைப்ப அன்னவரை வீரம் செய்தட்ட விமல எமையவுணர்கோரஞ்ச் செய்கின்ற கொடுந்தொழில் உட்கொள்ளாயோ பண்டை மகவான் பரிசு உணராத்தக்கனைப் போல் அண்டர் பிரான் நின்னை அறியாதோர் வேள்வி துண்டம் அது செய்து சுரரை அவன் தோல் முறித்தாய் தண்டம் அதனை இன்று தானவர் பால் காட்டாயோ சிந்தப்புறங்கொடிய தீயவுனர் மூவகைத்தாம் அந்தப் புறங்கள் அடல் செய்தாயெம்பெருமான் சந்தப்புறம் கொண்ட தானவரோடொன்றாகும் இந்த புறமும் எரி குதவ அன்பான் அவருக்கு அருளுால் பத்தி நெறி என் பால் இலையால் இறையும் எவன் அளித்தி நண்பால் மதிமிலைச் சினாயகனே நல்லருள் கூர் உன் பால் மிக நொந்தே ஓதியது என் பேதமையே ஆனாலும் தீயேன் அழுங்க அருள் கொடுனி தானாக நன்னித்தலை அழி செய்து ஆண்டாயேல் ஆனாதையித் துயரம் ஆறுமே ஆரியக்கால் மேல் நாள் என யான் துறக்கவளன் வேண்டிலனே வென்றியரக்கரால் மேதகையதானவரால் அன்றி முனிவரால் அண்டரால் ஏனையரால் ஒன்று செய்யவொன்றாய் உருதுயரத்து ஆழ்ந்தது அன்றி என்று மகிழ்வாயிடரற்றியிருந்தனமே ீற்றுமதியும் கிளர்வெம்பொரியறவும் ஆற்றினொடுமிந்த ஆதியே நின்னருளால் ஏற்றமிகும் அலக்கண் ஏகின் இழிந்த வளம் போற்றுகிழநோற்றல் புரிவேன் தண்டேன் துளிக்கும் தருநிழற்ீழ் வாழ்க்கை வெஹ்ஹி கொண்டேன் பெருந்துயரம் வான்பதமும் கோதென்றே கண்டேன் பிறர்த்தம் பதத்தொலைவும் கண்டனனால் தொண்டேன் சிவனே நின் தொல்பதமே வேண்டுவனே அல்லற்பிறவி அலமலம் பின்னாடுறைந்து தொல்லைத் திருநுவரும் துன்பும் அலமலமால் தில்லைத் திரு நடஞ்செய்தேவே இனி தமிற்கு ஒல்லைத் துயர்தீர்த்து உனது பதம் தந்தருளே ஒன்றாயிரு திறமாய் ஓரைந்தாய் ஐ மீட்டும் ஐந்தாய் அளப்பீளவாய் நின்றாய் சிவனே இந்நீர்மையலாம் தீங்கு அகற்றி நன்று ஆவிகட்கு நலம் புரிதற்கே அன்றோ பொன் பொலியும் கொன்றைப் புரிசடையாய் இவ்வழி சேர் துன்பம் அகற்றி துறக்கத்துள் தாழாது பின்புணனினோற்றுப் பிறர்க்கு அரிதாம் நின்னடி கீழ் இன்ப முறுதலையாய்தருளாயக்கே என்று பற்பல இறங்கியே விடன்ஞ்செறிந்தென்ன சென்று சென்றிடர் மூடுரா உணர்வெலாம் சிதைப்ப ஒன்றும் ஓர்கிலன் மயங்கினன் உயிர்கரந்துலைய பொன்றினார்களின் மறிந்தனன் இந்திரன் புதல்வன் ஆங்கு அவன் தனைப் போலவே அமரரும் அழுங்கி ங்கி ஆறுருயிர் பதைத்திட வீழ்ந்து உணர்விழந்தார் தூங்கு வீழுரு பழுமரம் சாய்தலும் தொடர்ந்து பாங்கர் சுற்றிய வல்லிகள் தேங்கி வீழ் பரிசின்